வணக்கம் ஒருமுத்துபவர் அவர்கள் எழுதியுள்ள வயதான இளைஞர்களுக்காக என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் முதல் வேலையை விட பாதி வாழ்க்கையிலோ அல்லது ஓய்வுக்கு பிறகோ வேலை தேடுவது சிரமம் புதிய வீடு கட்டுவதை விட பழைய வீட்டை சிரமிப்பது போல இது பலர் 20 அல்லது இருபத்தி ஐந்து வருடங்கள் ஒரே பணி செய்துவிட்டு புதிய வேலை தேடுபவர்கள் கட்டாய ஓய்வு பணி நீக்கம் தொழில் வழக்கொழிந்து போகுதல் நோய்வாய்ப்படுதல் என பல காரணங்கள் உண்டு அதற்கு கல்யாணம் குழந்தைகள் என நாற்பதுகள் வரை குடும்ப பொறுப்புகள் அதிகம் ஏற்று பின் ஒரு வெறுமையை உணர்ந்து ஏதாவது வேலைக்கு போகணும் என்னும் பெண்கள் பலர் உண்டு இன்னும் ஒரு பிரிவினர் ஓய்வுக்கு பின் திடமான ஆரோக்கியமும் சிந்தனையும் உள்ளதால் வீட்டில் உட்காரக்கூடாது தகுந்த வேலை இருந்தால் பார்க்கலாம் என்ற எண்ணம் உடையவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் உள்ள தயக்கம் இனி புது வேலை கிடைக்குமா நமக்கு சரிபட்டு வருமா இன்னொரு குழப்பமும் உண்டு இனிமேல் வேலைக்கு போவதற்கு பதில் நாம ஏதாவது செய்தால் என்ன பிறரிடம் வேலை பார்க்கணுமா இனிமேலும் பலருக்கு கையில் கொஞ்சம் பணம் இருக்கும் அதனால் ஏதாவது தனியாக தொழில் செய்ய தோன்றும் சிலர் அதற்காக ஒரு வேலை பார்த்து கற்றுக்கொண்டு அந்த தொழிலையே தனியாக செய்யலாமா என்று எண்ணுவர் இப்படி பல சிந்தனைகளில் சிக்கி சிலர் எதுவும் செய்ய முடியாமல் முடங்கி போவதும் உண்டு என் முதல் ஆலோசனை கற்றதை மறக்க தயாராகுங்கள் பழைய பணி பழைய அதிகாரம் பழைய அறிவு பழைய சம்பளம் பழைய சௌகரியங்கள் இப்படி பழைய விஷயங்களை மறப்பது நல்லது உங்கள் தகுதிகள் பனித்திறன்கள் மட்டும்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனுபவம் என்பது எல்லா நேரங்களிலும் உதவாது நாம் தேடும் வேலைக்கு அது எந்த அளவு சம்பந்தப்பட்டது என்பதை பொறுத்து அது அமையும் அதனால் ஒரு புது வேலை தேடுவதை போல தேட ஆரம்பியுங்கள் மனதளவில் ஒரு மாணவனைப் போல உணர்வது முக்கியம் பலருக்கு மிகச்சிறிய இடர்பாடுகள் மிகப்பெரும் மனத்தடைகளாக மாறிவிடுகின்றன உதாரணமாக ஆங்கிலம் தெரியாதது கம்ப்யூட்டர் தெரியாதது மற்ற துறைகள் தெரியாதது என்பவை எல்லாம் வயது ஏறும்போது கற்க சிரமமான விஷயமாக தோன்றும் உண்மையில் கற்றலுக்கு வயது இல்லை மனத்தடைகள் தான் நிஜ தடைகள் தங்கள் சொகு பாதையை விட்டு சற்று வெளியே வர தயாராக இருக்க வேண்டும் ஒன்றும் பொருத்திக் கொள்ள முடியுமா என்று பாருங்கள் சொந்த தொழில் செய்யக்கூட அந்த தொழிலில் சில காலம் பணிபுரிந்து அந்த தொழிலை புரிந்து கொள்வதுதான் அடுத்து உங்களை விட மிகவும் வயது குறைந்தோரிடம் தற்கவோ பணிபுரியவோ தயக்கம் காட்டக்கூடாது இந்த தயக்கத்தை முழுவதுமாக விட்டொழித்தாலே வாய்ப்புகள் தேடி வரும் இன்று பொறுப்பாக வேலை செய்ய உணர்வு முதிர்ச்சியுடன் பிரச்சனைகள் தீர்க்க அதிக வேலை தாவல் செய்யாமல் இருக்க வயதானவர்களை வேலைக்கு எடுத்து நினைக்கிறார்கள் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரும் வளர்ச்சி என் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பது அதிக வேலை தகவல் செய்வது என இளைஞர்கள் மேல் உள்ள குற்றச்சாட்டுகள் தான் உங்களின் வாய்ப்புகள் பயன்படலாம் முதல் உங்களை பற்றி ஒரு நல்ல ரெசியம் தயார் செய்து கொள்ளுங்கள் அதில் உங்கள் தகுதிகள் சிறப்பு அனுபவங்கள் முக்கிய திறன்கள் அனைத்தையும் பட்டியல் போட்டு காட்டுங்கள் உங்களை பரிந்துரை செய்பவர்களும் தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பது போல பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் நேர்காணல்கள் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் தேர்வுக்கு செல்லும் மனநிலையில் இல்லாமல் ஒரு அனுபவ பகிர்ந்தலுக்கு செல்லும் மனநிலையுடன் செல்லுங்கள் உங்கள் குறைபாடுகளை பெரிதப்படுத்தாமல் சொல்ல பழக உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை தெளிவாக விளக்குங்கள் வயதான அனுபவசாலிகளிடம் நான் பார்க்கின்ற ஒரு குறை உண்டு அது அளவுக்கு அதிகமாக பேசுவது தங்கள் சாதனைகளை குறைத்து மதிப்பிட்டு விடுவார்களோ என அஞ்சு அளவுக்கு அதிகமாக தகவல்கள் தரும் போது சொல்ல வேண்டியதை அவர்கள் கேள்விகளால் கேட்கும் அளவுக்கு சுவாரஸ்யமாக ஆனால் சுருக்கமாக சொல்லுங்கள் தொழிலோ வேலையோ புது இடத்துக்குள்ளே கற்பதற்கு நிறைய உள்ளது அதனால் புது செல்போன் வாங்கினால் என்ன செய்வீர்கள் உங்கள் மகனையோ அல்லது பேத்தியோ தானே சொல்லிக் கொடுக்க சொல்வீர்கள் பிறருடன் வயதாவதை தடுக்க ஒரே வழி புதிய விஷயங்களை செய்வதுதான் உங்கள் வேலை மற்றும் தொழில் மாறுதல்களும் புதிய கற்றல்கள் என வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்கும் பொருளாதார பயன்களும் கிட்டும் மனித மூளை புது வேலைகளில்தான் தன்னை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்கிறது இளமை என்பதும் புதுமை என்பதும் ஒன்றுதானே நன்றி வணக்கம்